நமது நற்றினை வானொலியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் முதல் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டமானால் வீரபாண்டிய கட்டபொமன் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி எட்நூறாமது ஆண்டு ஸ்பெயின் லூசியானாவை பிரான்சிடம் கையளித்தது ஆயிரத்தி எட்நூத்தி பதினான்காம் ஆண்டு நெப்போலியனின் தோல்வியை அடுத்து ஐரோப்பாவின் புதிய அரசியல் வரைபடத்தை வரைவதற்காக வியன்னா காங்கிரஸ் கூடியது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நியூஸ் ஆப் த பத்திரிகை லண்டனில் வெளிவர ஆரம்பித்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இந்திய அஞ்சல் துறை ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு உலகின் முதல் தபால் அட்டை ஆஸ்திரியாவில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு முதலாவது மின் விளக்கு தொழிற்சாலையை தாமஸ் சால்வா எடிசன் அவர்கள் ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரிட்டன் பலுச்சிஸ்தானை கைப்பற்றியது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இலங்கையில் இந்திய இரண்டனா நாணயம் செல்லுபடியற்றதாக அறிவிக்கப்பட்டு பதிலாக வெள்ளி நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு போர்டு நிறுவனம் தனது புதிய டி மாடல் காரினை சந்தைப்படுத்தியது அப்போதைய சந்தை விலை 825 இருபத்தி அமெரிக்க டாலர்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம் கட்டிடம் பெரும் குண்டுவெடிப்பினால் தகர்க்கப்பட்டது இதில் இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஜார்ஜ் வாஷிங்டன் பாலம் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு மாசே தூங்கினால் மக்கள் சீன குடியரசு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இந்தியாவில் ஆந்திர மாநிலம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சைப்ரஸ் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகள் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒராம் ஆண்டு கிழக்கு மற்றும் மேற்கு கேமரோன் நாடுகள் ஒன்றுபட்டு பெடரல் கேமரோன் ரிபப்ளிக் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அதிவேக புல்லட் ரயில்கள் ஜப்பானின் டோக்கியோ மற்றும் ஒசாகா நகரங்களுக்கு இடையே அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கான்கோட் விமானம் முதல் தடவையாக ஒலியின் வேகத்தை விட அதிக வேகத்தில் பறந்து காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு வால்ட் டிஸ்னி உலகம் புளோரிடாவில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மூளையை படமெடுக்கும் சிடி ஸ்கேன் முதல் முறையாக லண்டன் விம்பிள்டனில் உள்ள அட்கிம்சன் மர்லி மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா பனாமா கால்வாயை பனாமாவுக்கு மீண்டும் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோனி நிறுவனம் முதலாவது சிடி பிளேயர் குறுந்தட்டு ஒலிபரப்பு சாதனத்தை வெளியிட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையை தகர்க்க தற்கொலைப் படையினர் நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் 26 ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாண்டிச்சேரி மாநிலத்தின் பெயர் புதுச்சேரி என மாற்றப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அன்னி பெசெண்ட் அம்மையார் ஆங்கிலேய இந்திய செயற்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு வியாஹத் பாகிஸ்தானின் முதலாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏ கோபாலன் இந்திய கல்வியாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு எஸ் டி பர்மன் திரைப்பட இசையமைப்பாளர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜி வெங்கடசாமி இந்திய தொழிலதிபர் கண் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜிம்மி கார்டர் அமெரிக்காவின் முப்பத்தி அரசு தலைவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிவாஜி கணேசன் தமிழக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூ ஸூங் ஸி சீனாவின் ஐந்தாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அரங்க முருகை என் தமிழறிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கே எஸ் சிவகுமாரன் ஈழத்து எழுத்தாளர் திறனாய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சி கா சிற்றம்பலம் ஈழத்து வரலாற்று ஆய்வாளர் கல்வியாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சே யோகநாதன் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தெரசா மே பிரிட்டன் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆண்ட்ரே கெய்ம் ரஷ்ய டச்சு இயற்பியலாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாபநாசம் சிவன் கர்நாடக தமிழிசை அறிஞர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பூர்ணம் விஸ்வநாதன் தமிழக நாடக திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு எரிக் ஹாப்ஸ் எகிப்து ஆங்கிலேய மார்க்சிய சிந்தனையாளர் வரலாற்றாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டாம் கிளான்சி அமெரிக்க எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் எல்சல்வடர் குவாத்தமாலா இலங்கை ஆகிய நாடுகளில் குழந்தைகள் தினம் என்று சீனாவின் தேசிய தினம் சைப்ரஸ் நைஜீரியா பலாவு துவாலு ஆகிய நாடுகளின் விடுதலை தினம் என்று அனைத்துலக முதியோர் தினம் உலக சைவ உணவு தினம் பன்னாட்டு இசை தினம் மற்றும் உலக குடியிருப்பு தினம் உலக கட்டிடக்கலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே